அலாமலை வரமத்துல்லாஹ்ஹ் வரகாத்து குழப்பங்கள் நிறைந்த இக்காலத்தில் தவறான பாதையில் தவறிவிழாமல் சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான பாதையில் நம்மை வழி நடத்தி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் ஒரே வேதம் திரு குர் ஆனாகும் ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குர் பற்றி கூறும் வஹுவ ஹபுலுல்லாஹில் மட்டீன் இந்த குர்ஆன் அருந்து போகாத உறுதியான கயிறு வஹுவத் ஹிக்ருல் ஹக்கீம் இந்த குர் ஆன் ஞானம் நிறைந்த உபதேசி வஹுவ சுலாத்துல் முஸ்தகீம் இதுதான் நேரான பாதை இப்படிப்பட்ட குர் ஆனை விரிவிறையோடு பொழுது ஆயிரக்கணக்கான புதிய புதிய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த அற்புத குர்ஆணுக்கு மர்ஹூம் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி கே ஏ நிசாமுத்தீன் மண்பகி அவர்கள் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக அற்புதமான விளக்கங்களை தமிழக மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் அவற்றை உலகிலுள்ள தமிழறிந்த அனைவரும் கேட்டு பயனடைய வேண்டுமென்ற நோக்குடன் பல சிரமங்களை ஏற்று இந்த சீடியை வெளியிடுகிறோம் கேட்பவர்கள் அதன்படி அமல் செய்வதுடன் மற்றவர்களுக்கும் இந்த சீடியை வாங்கிக் கொடுங்கள் தயவுசெய்து காப்பி செய்து கொடுக்காதீர்கள் அப்போதுதான் எங்கள் அடுத்த இதன் தொடர்களையும் வெளியிட இலகுவாக இருக்கும் இதில் சூரத்தில் வக்கராவுடைய நாற்பத்தி ஒன்றாவது ஆயத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது சில மோசடிக்காரர்கள் நமது சீடியை காப்பி செய்து விற்பனை செய்கிறார்கள் அவர்கள் முகவரி தங்களுக்கு தெரிந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த சீடியும் கூட இவ்வளவு தாமதமாக வெளியிடுவதற்கு காரணமே இந்த மோசடி பேர் நமக்கு கொடுத்த மன என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இன்சால்லாம் அடுத்தடுத்த சூறாக்கள் மிக விரைவாக வெளிவருவதற்கு தங்கள் துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா இந்த குர்ஆனுடைய விரிவுரையை கேட்பதின் வரக்கத்தினால் அதன்படி அமல் செய்து ஈருலகிலும் ஈடேட்டம் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் உரிவானாக சென்னை இரண்டு அசலாம் வரமத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சென்ற வாரம் என்ற கூட்டருக்குன்னுடைய அவர்களுக்கு செய்திருக்கூடிய பாக்கியங்களை நினைத்து பார்க்குமாறு கட்டளையிட்ட ஆயத்தை பற்றியுள்ள விளக்கம் சொல்லப்பட்டது வணி இஸ்ராயில் என்பவர்கள் யூதர்கள் நபி யாபூப் அலை சலாம் அவருடைய சந்ததியினருக்கு வனி இஸ்ராயில் என்று சொல்லப்படும் என்ற விளக்கம் சொல்லப்பட்டது அல்லாஹு தாலா அவர்களுக்கு பல்வேறு விதமான பாக்கியங்களை ஞாபகத்துகளை வழங்கி ஆனால் அந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளவில்லை அதனால் ரசூலுல்லாய் சல்லாஹல்லாம் அவருடைய காலத்தில் இருந்த இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹத்தான சொல்லுகின்றான் உங்களுக்கு நான் செய்திருந்த அந்த ஞாபகத்துகளை நீங்கள் நினைவு பாருங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்களுக்கு நான் செய்திருந்த ஞாபகத்துகள் உலகத்திலே யாருக்குமே செய்ய நான் செய்யாத அப்படிப்பட்ட பல்வேறு பாக்கியங்களை மூதாதையர்களுக்கு நான் செய்திருந்தேன் அதையெல்லாம் நீங்கள் நினைவு பார்த்து நானும் நீங்களும் எந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கு சொல்லி இருக்கின்றோமோ செய்து இருக்கின்றோமோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹால அந்த பனி இஸ்ராயல்களிடத்திலே சில ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை வாங்கினார் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றுவதுதான் நீங்கள் எனக்கு செய்ய செய்யக்கூடிய நன்றியாகும் என்பதையும் அல்லாஹத்தாலா சுட்டி காட்டினார் இந்த விஷயத்திலே நீங்கள் என்னை பயந்து வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ கட்டளையிட்டார் அதே போன்று இப்பொழுது வாசித்த இந்த ஆயத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றார் நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் இறக்கி வைத்த அந்த வேதம் உங்களுடன் இருக்கக்கூடிய ஒன்றை உண்மைப்படுத்துகின்றதாயிருக்கும் நிலைமையில் நான் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற யூதர்கள் மதினாவிலே இருக்கக்கூடிய இருந்த யூதர்கள் பொதுவாக அரபு நாட்டிலே இருந்த யூதர்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய வேதத்திலே சொன்னபடி தௌராத்திலே இஞ்சியிலே சொல்லப்பட்டபடி குறிப்பாக தௌராத்திலே சொல்லப்பட்டபடி இறுதியாக ஒரு நபி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அது அவருடைய சொல்லப்பட்டு இருக்கின்றது நபி வருவார் என்று மட்டுமில்லாமல் அந்த நபியுடைய அடையாளங்கள் எல்லாம் அடையாளங்கள் மட்டுமல்ல அவருடைய குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு எப்படிப்பட்ட குணம் அஹ்லாக்குடையவராக அவர் இருப்பார் என்பது பற்றி சொல்லப்பட்டு அது மட்டுமல்ல அவர் எந்த இடத்திலே வந்து பிறப்பார் இருப்பார் அவர் வாழக்கூடிய நாடு எப்படி இருக்கும் அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது சம்மல்லா அலி செல்லாம் அவர்களை பற்றி இந்த விவரங்கள் எல்லாம் தௌராத்திலே இருக்கின்றன நபி அவர்களுடைய பெயரும் தௌராத்திலே இருக்கின்றனர் ஆனால் தௌராத்திலே உள்ள பெயர் அஹமத் என்பதாக இருந்தது அல்லது மஹமூத் என்பதாக இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இப்படி எல்லா விதமான அடையாளங்களோடு தௌராத்திலே ரசூர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்த காரணத்தால் அந்த நபி தங்களுடைய இனத்தில்தான் வருவார் என்பதாக இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள் அரபு நாட்டிலே குறிப்பாக மதீனாவிலே அதிகமாக யூதர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தனி ஊர் ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே ஹைபர் என்ற பகுதி அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாரணாக இருந்தது யூதர்கள் முழுமையாக வாழக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது அரபு நாட்டிலே மதியனா குறிப்பாக மதியனாவிலே அரபு மக்கள் இருக்கின்றார்கள் அந்த நாட்டுக்காரர்கள் அவர்களிலே ரெண்டு சாரர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படும் இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் இடையில அடிக்கடி சண்டைகள் ஏற்படும் அதே இந்த யூதர்களிலே ரெண்டு கூட்டத்தார்கள் இருந்தார்கள் என்பதாக இரண்டு சார்கள் இந்த ஹவுஸ் என்ற கூட்டத்தாருடன் ஒரு சாராரும் என்ற கூட்டத்தாருடன் இன்னொரு சாராரும் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியில அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பெரும் பெரும் போர்கள் எல்லாம் ஏற்படும் சண்டை அப்படி நிகழக்கூடிய நேரத்திலே இந்த யூதர்கள் அரபுகளை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் எங்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் சில சமயங்களிலே எங்களை நீங்கள் வெற்றி கொண்டு விடுகின்றீர்கள் வெகு விரைவிலேயே ஒரு நபி வருவார் அந்த நபியுடன் சேர்ந்து கொண்டு உங்களிட உங்களிடத்தில் உங்களோடு நாங்கள் போரிட்டு உங்களை எல்லாம் அழிப்போம் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் பின்னால் அல்லாத்தால் ஆயுதங்களுக்கு பின்னால் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றன அதாவது நபி வருவார் என்பதை நிச்சயமாக நம்பி அந்த நபியோடு சேர்ந்து இவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் எதிர்ப்போம் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை சொல்லிக் கொண்டு விரந்தார்கள் ஆனால் அந்த ரசூல்லா சவல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே அவர் மக்காவிலே பிறந்தார்கள் பிறகு மதினாவுக்கு வந்தார்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் மதினாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இப்போது அந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விரக்தி ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டது நம்முடைய இனத்திலே வந்து பிறப்பார் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த நபி வேறொரு குறைசி குளத்திலே அரபு நாட்டு மக்களிலே வந்து பிறந்து விட்டாரே என்பதாக சொல்லி இவரை நபி அல்ல எந்த நபி தௌராத்தினை சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் இவர் அல்ல என்பதாக சொல்லி மறுத்தார்கள் எந்த நபியை நாங்கள் நம்புவோம் என்பதாக சொல்லிக் கொண்டு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த நபி வந்தவுடனே அவர்களை மறுக்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் பொறாமையின் காரணமாக தங்களுடைய இனத்திலே வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நபிமார்கள் அனைவருமே இந்த சந்ததியில் தான் வந்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலை அவர்களின் தொடரில் இப்ராஹிம் அலைத்துடைய மகன் இஸ்ஸாப் அலே இல்லாம் அவருடைய மகனார் யாஹூப் அலேசலாம் அவர்களுடைய மகனார் யூசுப் அலே சலாம் அவர்களுடைய இருந்தால் பல்வேறு நபிமார்கள் ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல நூறு ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் கடைசியாக ஐசா அலே அவர்கள் வந்தார்கள் அதற்கு பின்னால் ரசூல்லாய் சல்லாஹ் அலிவ் சொல்லாமர்கள் தோன்றுகின்றனர் ஆனால் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாமர்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்குரிய இரண்டு மகன்கள் இஸ்ஸாப் இஸ்மாவையில் என்பதால் இசாப் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் அது கடைசியாக இசா அலி அவர்களோடு முடிவுற்று விட்டது இன்னொரு மகனார் இஸ்மாலில் இருந்தார் இப்ராஹிமுக்கு அந்த இஸ்மால அலி அவர்கள் மூலமாக எந்த நபியுமே வரவில்லை கடைசியாக ஒரே நபி ரசூல்லா அலி அவர்கள் மட்டும் இப்ப அப்படி தங்களுடைய வம்சத்திலேயே அந்த வழியிலேயே நபிமார்கள் வந்து கடைசியில இவர் மட்டும் வேற ஒரு வம்சத்துல வேறொரு வழியில வந்ததுனால இவரை நாங்க நபின்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ எந்த விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அது வந்து விட்டது அந்த நபி வந்து விட்டார் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அவரை ஈமான் கொள்ள வேண்டும் இப்ப உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் தான் ஒரு வேதம் அருளப்பட்டு தவிர உங்களுடைய வேதத்தை பொய்யாக்கி வைக்கவில்லை நீங்கள் யாரை நபி என்பதாக சொல்லுகின்றீர்களோ நபிமார்கள் என்று சொல்லுகின்றீர்களோ அவர்களை எல்லாம் இந்த நபி பொய்யாக்கவில்லை அவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் அப்படின்னு தான் இவரும் சொல்றாரு அதே போல அவருக்கு அருளப்பட்டு இருக்கக்கூடிய குர்ஹான் என்ற இந்த வேதம் இருக்கின்றதை இது உங்களுடைய வேதத்தை பொய்யாக்கவில்லை உண்மையாக்குறது தௌராத்ல சொன்னதா அல்லாத சொல்றான் கிருஜியில சொன்னதை சொல்றான் ஜபூர்ல சொன்னது சொல்றான் இதெல்லாம் சொல்லப்பட்டது என்பதாகவும் சொல்லுகின்றான் நான் தான் சொன்னேன் அப்படின்னு வேற சொல்றான் அல்லாத்தால அதனால உங்களுக்கு மாற்றமான கருத்தை இந்த குரானிலோ இந்த நபியோ சொல்ல கிடையாது தெரியுமா உங்களுடன் இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அது உங்கள்ட்ட அதை உண்மைப்படுத்து பொய்யாத்திலேயே அதனால நீங்க ஏற்றுக்கொள் என்ன தடை இருக்கு பழிக்கு பழிவாக முன்னாள் சொல்லியிருக்கிறேன் கடமையாக்கி வைத்திருந்தோம் அவர் கண்ணை குத்தினால் அதற்கு பதிலாக கண்ணை குத்த வேண்டும் உடைத்தால் மூக்கை உடைக்க வேண்டும் உடைச்சா பல்ல உடைக்கணும் யற்கு அல்லாஹாலிமா உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை அதாவது நீங்கள் நம்புகின்ற நீங்கள் படிக்கின்ற நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அமல் செய்கின்ற அந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் நான் இறக்கி வைத்த அந்த இந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள் அதாவது ஈமான் கொள்ளுங்கள் இப்ப நீங்க இருந்த யூதர்களை பார்த்து அல்லாஹால சொல்றான் இப்ப யூதர்களுக்கு முதன் முதலாக கட்டளை அல்லாஹால கட்டளை எடுகின்றார் அதுக்கு முதல்ல உள்ள யூதர்கள்லாம் இந்த சட்டம் வருவதற்கு முன்னால புறான் இல்ல யூதர்களை பார்த்து அல்லாஹ் சட்டம் முன்னால உள்ள யூதர்கள்லாம் உண்மையான ஒரு நபியை நம்பி இருந்தார்கள் ஒரு வேதத்தை நம்பி இருந்தார்கள் அப்படியே இருந்து அவர்கள் அமல் செய்தார்கள் இறந்து விட்டார்கள் வேதம் இந்த வேதம் என்ன சொல்லுகின்றோ அதை ஏற்றுக்கொள்ள அதுக்கு பிறகு மறுத்தாங்க பிறகு மறுத்தால் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் அதனால இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் முதல் மனிதர்களாக கருதப்படுகின்றார்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்ற முதல் மனிதர்களாக அவர்கள் கருதப்படுகின்ற பின்பற்ற வேண்டும் நபியை பின்பற்ற வேண்டும் அதனால நீங்க மறுத்தீங்க முதல் காப்பிர் நீங்க முதல் முதல் காப்பிர் நீங்க தான் மறுக்கக்கூடியவர் அதனால சொல்றான் இந்த வேதத்தை நிராகரிக்கின்ற முதல் காபிராக ஆகிவிட வேண்டாம் முதல் காபிராக முதல் நிராகரிப்பாளராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக சொல்லுங்கள் நீங்க மறுத்தீங்கன்னு முதல் முதல் காபிரி உங்களை பார்த்து யார் யார் மறுக்கிறார்களோ அவர்களுடைய குற்றங்கள் எல்லாம் உங்களை சார் நீங்க இந்த வேதத்தை ஈமான் கொள்ளுவதுதான் உண்மையிலேயே தௌராத்தை ஈமான் கொள்ளுவதாக ஆகும் இந்த நபியை நம்புவதுதான் மூசாவை நீங்கள் நம்புவதாக ஆகும் இந்த நபியை நிராகரித்தால் மூசாவை நிராகரித்ததை போன்றுதான் இந்த வேதத்தை நிராகரித்தால் நிராகரித்ததை போன்றுதான் என்ற கருத்தை அம்மா சொல்லுகின்ற காபிராக ஆகிவிட வேண்டாம் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் நீங்க முத இப்ப இருக்கக்கூடிய காலத்திலே வகை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே முதல் மனிதர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த யூதர்களிலே அதனால நீங்கள் இப்ப மறுத்தீங்க நீங்க முதல் காதிராக ஆக்கப்பட்டு பின்னால் வரக்கூடியவர்களுடைய குற்றங்கள் எல்லாம் உங்களின் மீது சாரும் அது என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டேன் முகமது சல்லா அலிசல்லம் அவர்களை நபி என்பதாக ஏற்றுக்கொண்டு இந்த குரானை உங்களுடைய வேதம் என்பதாக ஏற்றுக்கொண்டு முந்தைய வேதங்கள் எல்லாம் அதாவது ஒரு அல்லாஹத்தாலாவுடைய சட்டம் நீயது எப்படி என்று சொன்னால் ஒரு நபிக்கு பின்னால் இன்னொரு நபி வரும் பொழுது இந்த நபி அந்த நபியுடைய சட்டங்களை எல்லாம் மாற்றி விடுகின்றார் இந்த வேதம் அந்த வேதத்துடைய சட்டங்களை எல்லாம் மாற்றி விடுகின்றது இருந்தாலும் இதுல என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டீர்கள் இதை நம்ப வேண்டும் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் தான் அமல் செய்ய வேண்டும் என்பது விதியாக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி மறுத்தீங்களா நீங்கள் முதல் காதிர்களாக ஆகிவிடுவீர்கள் பிறகு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றி யார் யார் நிராகரிக்கிறீர்களோ நிராகரிக்கின்றார்களோ அவர்களுடைய குற்றங்கள் எல்லாம் உங்களை சாரும் என்பதையும் அல்லாஹத்தால சுட்டிக்காட்டுகின்றார் ஒன்றை ஒரு மனிதன் ஆரம்பித்து வைத்து அதை பார்த்து மற்ற மனிதர்கள் எல்லாம் செய்யக்கூடிய தொடர் ஏற்பட்டு விட்டால் இந்த முதல்ல ஆரம்பிச்சா இருப்பாருங்க அவருக்கு பின்னால் செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு தீமையை ஒருவர் ஆரம்பித்து வைத்து அதை பார்த்து எல்லோரும் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டால் வினால் வரக்கூடியவர்கள் யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்குமோ பங்கு இவருக்கும் உண்டு ஒருவர் இஸ்லாத்திலே உண்டு பண்ணுவார்கள் அழகான ஒரு நடைமுறை சுண்ணத்தான மார்க்கத்திற்கு உகந்த ஒரு நடைமுறையை உண்டு பண்ணுவாரேயானால் பலகு அஜிஹா அவருக்கு அதனுடைய கூலி உண்டு அதனுடைய கிடைக்கும் கிடைக்கும் பின்னால் அமல் செய்கின்றாரோ அவருடைய எல்லாம் கிடைக்கும் அவர்களுடைய கூலியிலிருந்து எதுவும் குறைக்கப்படாத நிலையில் இவருக்கு கிடைக்கும் ஒரு மனிதர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரு அதை பார்த்து இன்னொரு இன்னொருத்தர் செய்யறாரு அதை பார்த்து இன்னொருத்தர் செய்யறாரு இப்ப முதல்ல செஞ்சவருக்கு ஒரு நூறு நன்மை உதாரணத்துக்கு நூறு நன்மைகள் கிடைக்கிறதுனா அதை பார்த்து யார் செய்யறாரு அவருக்கும் நூறு நன்மை அதை பார்த்து யார் செய்யறாரு அவருக்கு நூறு நன்மைகள் கிடைக்கும் இந்த நூறு நன்மை கிடைக்கிறது பாருங்க அதே மாதிரி நன்மை இவருக்கும் கிடைக்கும் இவருக்கும் நூறு நூறு வரவு இவருடைய கணக்குல ஒவ்வொருத்தரும் செய்யும் பொழுது இவருக்கு நூறு நூறு நன்மைகள் இவருக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு இவர் செய்த அந்த நன்மையை ஒரு நூறு பேர் செய்யறாங்க ஒரு நூறு பேர் ஒவ்வொரு உட்காந்துக்குவாரு அது மாதிரி அல்லாஹத்தால இந்த ஆரம்பிச்சு வச்சா இருப்பாரு அவருக்கு அவர்களுடைய என்ன நன்மை அதே கிடைக்கும் ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போட்டு கொடுக்கிற கூலியில் இருந்து ஒருத்தர் நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டமா ஏதாச்சும் ஒரு தர்ம காரியத்திற்காக வேண்டி ஒருத்தர் வந்து மசித் கட்டுறதுக்கோ மதரசா கட்டுறதுக்கோளுக்காக வேண்டி நண்பர்கள் முத முத ஒருத்தர் என்ன பண்றாரு நோட்டு புக் கொண்டு வர்றாரு நூறு ரூபாய் எழுதிறாரு உதாரணத்துக்கு நூறு ரூபாய் எழுதிட்டாரு பின்னால அதை பார்த்து பாக்குறவங்கலாம் என்ன பண்றாங்க சரி அவரே நூறு ரூபாய் எழுதிக்காரு நம்மளும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாயே எழுதிட்டு போறாங்க எல்லாருமே இப்ப இதை பார்த்து தானே மற்றவங்க எழுதுறாங்க இல்லன்னு சொன்னா அந்த நூறு ரூபாய் என்பது அங்க குறையும் பின்னால போனோம் பத்து ரூபாய் அச்சு ரூபாய் எழுதக்கூடியவங்களும் கூட நூறு ரூபாய் எழுதுறாங்க ஏன்னு கேட்டால் முதல்ல நூறு ரூபாய் எழுதிருக்கிறார் என்ற காரணத்தால் இப்ப அவருக்கு அந்த நூறு ரூபாயுடைய நன்மை அந்த முதல் எழுதுனாரு பாருங்க அவர் கடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருவர் அமல்டுத்துவாரால் கெட்ட நடைமுறை காரியத்தை நடைமுறைப்படுத்துவாரே ஆனால் அதனுடைய குற்றம் அவர் மீது சாரும் அதே அவருக்கு பின்னால் அதனை யார் யார் அமல் செய்கின்றார்களோ அவர்களுடைய குற்றம் எல்லாம் இவருக்கும் கிடைக்கும் அவர்களுடைய குற்றங்களில் இருந்து எதுவும் குறைக்கப்படாமல் இவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் எப்படி நன்மைக்கு தீமை செஞ்சாரு தீமைய பார்த்து மற்றவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு மிதத்தான காரியத்தை காரியத்தை ஆரம்பிக்குறாரு ஒருத்தர் ஒரு கல்யாணத்துல ஏதாச்சும் ஒரு டான்ஸ் இப்ப வீடியோ போன்றா பிடிக்கிறாங்க புதுசா ஒரு என்ன பண்ற மேலையில வேறு ஏதாச்சும் ஒரு இதை ஆரம்பிச்சு வைக்கிறாரு அதை பார்த்து ஆஹா அந்த கல்யாணத்தை அப்படி செஞ்சாங்க நம்மளும் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு முதல்ல ஆரம்பிச்சு வச்சா அவருக்கு பின்னால் உள்ள ஒரு எல்லாருடைய தண்டனையும் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு பெரிய மலை போல ஆயப்போருக்கு தண்டனை எப்படி நன்மை ஆகுது அது போல் இதுக்கு உதாரணம் அல்லாஹால வேறொரு இடத்துல சொல்லி காட்டின ஆராய்ச்சி வருகின்றது முதன் முதலாக கொலை என்பது ஆதமதேஷ் மகன் செய்ததான் முதல் கொலை உலகத்திலேயே மனித இனத்துல ஒருத்தர் ஒருத்தர் சட்டு கடைசியில் கொலை செஞ்சிட்டார் கொலை செஞ்சார் சொல்லுகின்றார் இவர் தான் முத முத கொலைக்கு வழிகாட்டி அநியாயமாக கொலை செய்யறதுக்கு வழிகாட்டி யார் இந்த காபில் தான் அதனால அதுக்கு பின்னாலும் யார் யார் அநியாயமாக கொலை செய்கின்றார்களோ இப்ப எத்தனை கொலை நடக்குது பேப்பர்லயே நிறைய பாக்கிறோம் பேப்பர்ல வராது தொண்ணூறு இருக்குது பேப்பர்ல வர்றது ஒரு பத்து சதவீதம் தான் வருது பேப்பர்ல வராது இருக்கு அத்தனை கொலையுடைய குற்றமும் உண்டு யார் யார் உலகத்துல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலே கொலை செய்தவளுக்கு என்ன தண்டனை என்ன குற்றச்சாட்டு குற்றம் இருக்குன்றதை அல்லாஹ் விடக்கிறேன் இந்த உலகத்திலே இல்ல அல்லாவிடத்துல என்ன குற்றம் இருக்கின்றதோ அந்த குற்றம் யாருக்கு அந்த அவருடைய பட்டியல் அல்லா தால அந்த பாவகளை எல்லாம் அதே போல அல்லா புரான் யூதர்களே அவ்வளக்கா பிரிம்பிகி இந்த குரானை அல்லது முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களை நிராகரிக்கின்றவர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் ஆகிவிட நீங்க நிராகரிச்சீங்க உங்களை பார்த்து யார் யார் நிராகரித்துக் கொண்டே வருகின்றார்களோருடைய உங்கள் மீது ஏற்படும் என்பதை அல்லாஹால செய்கின்ற ஆயத்துகளுக்கு பகரமாக என்னுடைய திரு வசனங்களுக்கு அற்பமான பொருளை அற்பமான விலையை நீங்கள் வாங்காதீர்கள் யூதர்கள் இப்படி செய்துகிட்டு இருந்தாங்க யூதர்கள் ஒரு சாரார் படித்தவர்கள் மேதைகள் ஆலிக்கல் பிரமுகர்கள் என்பதாக இருந்து கொண்டு சாதாரண மக்கள் இடத்துல விமோச்சனம் காசு கொடுக்கணும் சாமியார்கள் செய்றாங்க அந்த மாதிரி அப்பா சாமியார்களாக அவங்க இருந்தாங்க வர்றவங்களுக்கு என்ன பண்ண பண்றது அவங்களுக்கும் மாச மாசம் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க இவ்வளவு பணம் கொடுக்க பணம் மட்டுமல்ல உங்களுடைய தோட்டங்களிலே வயல்களிலே விளையக்கூடிய பொருள்களில் இருந்து பழங்கள் தானியங்கள் அல்லது இன்னும் என்ன பொருள்கள் விளைச்சல் ஏற்படுகின்ற அதிலிருந்து ஒரு எவ்வளோ அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வைத்து இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்து என்று ஒரு முறையை வைத்து அறியாத மக்களிடத்திலிருந்தும் ஏழைகளிடத்திலிருந்து அப்பாவி மக்களிடத்திலிருந்தும் பொருளை பறித்து இவர்கள் உல்லாசமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ரொம்ப ராஜா மாதிரி இருந்தாங்க நிறைய நிறைய சாமியார்கள் பல சாமியார்கள் அது மாதிரி அந்த சாமியார்கள் பொதுமக்கள் பணத்தை பறிக்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள் அவர்கள் இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறது எது இவங்களுக்கு சாதகமா இருக்கோ அதை மட்டும் சொல்றது எது இவங்களுக்கு பாதகமா இருக்கோ அதெல்லாம் சொல்லி காட்டுறதே கிடையாது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் சொல்றது ஏழைகளுக்கு ஒரு சட்டம் சொல்றது இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு சட்டங்களை சொல்லிக்கிறது வணக்காரர்கள் எல்லாம் இவர்களுடைய கையில இருக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் அந்த வேதத்தை பயன்படுத்தி கொள்வது இப்படியெல்லாம் அந்த யூதர்களிலே இருந்த வளமாக்கள் ஆலிம்கள் என்பவர்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க நம்ம நாட்டுல இப்ப நடக்குது மற்ற அரசியல் இதுல அதே மாதிரி உள்ள நிலை யூதர்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தது இப்ப ரசூல்லா சலாஹ் அலுவல் அவர்கள் வந்தவுடனே அவங்களை நம்பும்படியாக அல்லாஹுராணின் மூலமா சொன்னான் சல்லா அலுவலம் அவர்களை நம்ப வேண்டும் குரானை நம்ப வேண்டும் என்பதாக அதனால நீங்க முகமது சல்லா அலிஸ்லமர்களை நம்ப வேண்டும் குரானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா இவங்களுக்கு வர்ற வருமானம் எல்லாம் போயிடும் இப்ப ஆயத்துக்களை அல்லாவுடைய அல்லாவுடைய ஆயத்துக்கள் தான் இஞ்சியிலும் அல்லாஹுடைய ஆயத்துக்கள் அப்படி செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களிலே ஒரு சாரார் என்பதாக சொல்லிக் கொண்டு பொதுமக்களிடத்தில் பிழைத்து வருமானங்களை தேடிக்கொண்டிருந்தாவுடைய ஆயத்துக்களை இந்த அற்புக்காக வேண்டி உலகத்தினுடைய அற்பமான இந்த காசுக்காக வேண்டி விற்று கொண்டிருந்தார்கள் இவர்கள் அதை அல்லாஹால சொல்லுகின்றார் என்னுடைய ஆயத்துகளுக்கு பகரமாக அற்பமான விலையை அற்பமான நீங்கள் வாங்க வாங்கிவிடாதீர்கள் என்பதால் முகமது அவர்களின் மூலமாக எந்த சட்டங்களை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேனோ நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த நபியை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் பழைய முறைப்படிக்க நீங்கள் ஆயத்துக்களை விலை மற்றவர்களிடும்கரமாக கொஞ்சம் விலையை நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள் ஆயத்திற்கு பகரமாக இந்த கொஞ்சம் விலை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஹசன் பசரி அப்துல்லா சொல்லுகின்றார்கள் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் சேர்ந்து கொஞ்சம் பொருள் தான் உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் சரி உலகத்துல எவ்வளவு பொருள் இருக்குது இன்னைக்கு பூமிக்கு மேலே பார்க்கக்கூடிய அத்தனை தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் நவராத்திரங்கள் இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்குன்னு அதெல்லாம் பூமியிலிருந்து வந்ததும் அதுபோன்று மனிதனுக்கு தெரியாமல் பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய செல்வங்கள் ஏராளமாக இருக்கின்றன எல்லாம் அற்பமான அற்பமானது கூடிய ஒரு சின்ன துணி மிந்தில் என்பதாக அரபி வாசகத்துல சரதாஸ்வன் ஹதீஸ்ல சொல்றாங்க ஒரு மிந்தில் அப்படின்னு சொன்னா ஒரு துண்டு துணி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு துணி இருக்கின்றதே அது இந்த உலகம் உலகத்தில் ஒரு காலத்தில் அழிஞ்சிடும் அது எத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு இந்த பூமி இருக்குன்னு வச்சுங்க ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு இந்த பூமியை உள்ள அத்தனை செல்வங்களை அனுபவிக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கின்றார் என்று வைத்துக் கொண்டால் ஒரு காலத்தில் இந்த துண்டு துணி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய துண்டு அழிய அதனால எல்லாத்துல அற்பது என்று இருந்தாலும் கூட அல்லாவுடைய ஆயத்தை நீங்க வித்துறாதீங்க அதுக்கு பதிலூ என்னுடைய ஆயத்துகளுக்கு பகரமாக நீங்கள் விற்பனை செய்து விடாதீர்கள் அல்லது வாங்கி விடாதீர்கள் சமணம் தலீலா அற்பமான பொருளை அற்பமான விலையை நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லுகின்ற கோடி ரூபாயை கொண்டாந்து கொடுத்து ஒரு சட்டத்தை மாத்தி சொல்லும்படியாக சொல்லுகின்றார் அப்படி மாத்தி சொல்லிடுவாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோடிக்கணக்காக சில அற்பமான பொருளை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பொருளை பெற்றுக் கொண்டு தங்களுடைய என்பது அல்லாவுடைய ஆயத்துக்களுக்கு அல்லாவுடைய சட்டங்களுக்கு எதிராக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் ஈடாக ஆகாது என்பதையும் அல்லாஹத்தால சுட்டி காட்டுகின்றார் இந்த ஆயத்து பொதுவாதி என்னுடைய ஆயத்துக்களுக்கு பகரமாக நீங்கள் வாங்கி விடாதீர்கள் சமரம் தள்ளின அற்பமான விலையை அற்பமான பொருளை வாங்கி விடாதீர்கள் என்பதாக அல்லத்தால சொல்லுகின்றான் அதுக்கு பகரமா ஆயத்துக்கு பகரமா பொருளை வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொன்னது யூதர்களை பார்த்து குறிப்பாக அல்லாஹத்தால சொல்லுகின்றான் இந்த ஆயத்து யூதர்களுடைய சம்பந்தமா இறங்குல தான் அதனால இதனுடைய கருத்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் உரியது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரியது அதிலும் குறிப்பாக பூமி நான மனிதர்கள் அனைவருக்கும் உரியது இப்ப அல்லாவுடைய ஆயத்துகள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆயத்துக்கள் கொண்ட ஒரு தொகுப்பை ஒரு வேதத்தை அல்லாஹத்தால வழங்கி இருக்கின்றார் ஆயத்து என்பது ஒரு ஆயத்து மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதியும் சரி அல்லாவுடைய கலாம் இதற்கு பதிலாக இந்த உலகத்துல எந்த பொருளை வாங்கி கொண்டும் இதை விற்பனை செய்து விடக்கூடாது விற்பனை விடக்கூடாது நம்ம சொன்ன புராணம் விற்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அதாவது அந்த கருத்தை மாற்றி சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறார் பொருள் கிடைக்கின்ற உலகத்தினுடைய பொருளுக்காக வேண்டிய அல்லாவுடைய கருத்தை மாற்றிவிடக் கூடாது அல்லாஹத்தாரணத்தை கொண்டும் உலகத்தினுடைய லாபத்திற்காக வேண்டிய மனிதன் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றார் அதனாலதான் சொல்லப்பட்டிருக்க சவுராத்திரை இப்படியும் எழுதப்பட்டிருக்கின்றதா முந்தின வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது எவனோ ஆதம் நீ உலகத்தினுடைய நீ இலவசமாகவே கற்றுக்கொடுவமாகவே என்னுடைய வேதத்தை எல்லோருக்கும் கற்றுக்கொடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சீடியின் முழு உரிமையும் இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ அல்லது இந்த சீடியையோ காபி செய்து விற்பனை செய்வதே தண்டனைக்குரிய குற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த சீடியின் நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சயிதா சென்னை இரண்டு என்பதாக ரிஃப்ளெக்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அலாமலை வரமத்துல்லா வரகாத் பொருளை வாங்களை நீ கற்றுக் கொடுக்க கூடியவனாக ஆகிவிடாது இலவசமாகவே நீ கற்றுக் கொடு உலக இலவசமாகவே இது கிடைத்தது என்பதை முந்திர வேதத்தில் அல்லாஹத்தொருவது என்பது மட்டுமல்ல பொதுவாக குரானை விற்பனை செய்வது குரானுடைய ஆயத்துக்களை வந்து உலகத்தினுடைய பொருளுக்காக வேண்டி அதை ஓதுவது அல்லது அதை விற்பனை செய்வது அதை படித்துக் கொடுப்பது எல்லாமே குற்றமாக ஆரம்ப காலத்திலே கருதப்பட்டது அவர்களும் பல நேரங்களிலே எச்சரிக்கை அறிவிக்கின்றார்கள் மனிதர் சுத் வாசிகளிலே ஒரு மனிதருக்கு குரானை கற்றுக் கொடுத்தார் குரானை படிப்பதற்காக கற்றுக் கொடுத்தார் அதை எழுது வருவதற்கும் கற்றுக் கொடுத்தார் அப்படி கற்றுக் கொடுத்ததின் காரணமாக அந்த அசாபு சுப்பாவை சேர்ந்த ஒரு சஹாபி ஒரு மனிதர் ஒரு வில்லை அன்பளிப்பாக கொடுத்தார் ஒருத்தார் இவரு அந்த குரானை கற்றுக் கொடுத்ததற்காக வேண்டிய எண்ணம் இல்லாமல் சரி இந்த வாகனம் அல்லாவுடைய பாதையில பீசவியல் அல்லாவுடைய பாதையில ஜிஹாதுக்கு போகும் எதிரிகளை அம்பெய்வதற்கு இது பயன்படும் என்பதாக வாங்கிட்டு வந்தார் வாங்கிக் கொண்டு வந்து ஒரு வில் உனக்கு அணிவிக்கப்படுவதை நீ விரும்பினால் இதை நீ ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னார்கள் இந்த வில்லை வாங்கிட்ட நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து இதே போன்று ஒரு வில் வடிவத்திலே ஒரு நெருப்பு வளையும் உனக்கு கழுத்திலே அறிவிக்கப்படுவதை நீ விரும்பினால் உனக்கு மகிழ்ச்சி இருந்தால் இதை நீ ஒப்புக்கொள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இப்ப அந்த அதிசர்ந்த என்ன செய்யுது குரானை யாராவது கற்றுக் கொடுத்துறார் ஒரு ஹலிப்ஷாக்கெல்லாம் அப்போ ஓதி கொடுத்துட்டு என்ன வாங்கக்கூடாது எந்த காசியும் வாங்கக்கூடாது ஏதாவது வாங்கினார்னா அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அப்படிங்கிற கருத்து விளக்கப்படுகின்றன ஆனா அதே நேரத்தில் செல்லவர்கள் இன்னொரு அதிர்ஷில சொல்றாங்க ஒரு வேலை செய்து பேசி ஒரு தகுதியானது எதுவென்று சொன்னால் கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் தான் அல்லாவுடைய வேதத்திற்காகபடி கூலியை பேசி நீங்கள் பெறக்கூடிய கூலி இருக்கின்றதே அது ரொம்ப நல்ல கூலி அப்படின்னு சொல்றாங்க நேர் பார்த்த மாதிரி பாத்திமா ரொல் எல்லாத்தானாருன்னா அவர்களை தங்களுடைய மகளை அலி இருந்தாவது அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுதும் கூட என்ன காசு என்ன வச்சிருக்கேன்னு கேட்டாங்க கல்யாணம் பண்ணு உனக்கு நான் என் மகளை கல்யாணம் பண்ணித்தரேன் காசு வச்சிருக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க மகர் கொடுக்கறது என்னப்பா இருக்கு ஒண்ணுமே கிடையாது என்னோட உருக்கு சட்டை ஒண்ணுதான் இருக்குது அப்படின்னு அப்படியே அதை போய் வித்துட்டு வா அப்படின்ட்டாங்க அந்த உருக்கு சட்டையை நானூறு கிரகத்திற்கு வித்து விட்டு விட்டு விற்பனை வந்து அந்த நானூறு கிரகத்தை பாத்திமாவுக்கு மகராக கொடுத்தாரு இது அந்த குறைத்த அளவு சரி அதே போல ஒரு சஹாபி கல்யாணம் பண்ணாரு என்ன இருக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே ஆமா ஆமா சில சூறா கிட்ட சூறாக்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார்கள் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு பெண்ண குறிப்பிட்டு அவர் சொல்றாரு அப்போ சொன்னாங்க உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குரானுக்கு மகரமாக இந்த பெண்ணை உனக்கு நான் நிக்காக செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க உணர்த்து இருக்க குரானுக்கும் மகரமாக அப்படின்னா நீ என்ன பண்ண உனக்கு தெரிஞ்ச சூறான்கள் ஆயத்துக்களை எல்லாம் அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தோம் அதான் மகரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இப்ப நிக்காக செய்யக்கூடாது அப்படின்னு அப்புறம் காசே தேவையில்லைன்னு வந்துடும் எல்லாரும் வந்து அருகன் சூறா சொல்லி கொடுத்துட்டு நிக்கா போயிட்டு வந்துருவாங்க அது செய்யக்கூடாது அதுக்கு சட்டங்கள்லாம் இருக்கு இது சகாபாக்கள் ரொம்ப ஏழைகளாக இருந்தாங்க குரானுடைய மகத்துவத்தை உயர்த்தி காட்டு உயர்த்தி காட்டுவதற்காக சகாபாக்கள் ரொம்ப விரிவுகளாக உறவாக்கலாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு சட்டத்தை சந்தா ஹீசல் ஒரு சட்டத்தை அந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றார் ஆனா புகார்க்கு இடத்துல வேறு வேறு ஹதீசுகளை வைத்து இப்படி குரான மட்டும் சொல்லி கொடுத்து அல்லது வந்து பொருள் அல்லாத வேறொரு ஏதாவது ஒன்றை கொடுத்து நிகாஸ் செய்வது என்பது கூடாது பொருள் பொருளாக இருக்கிறது தங்கமாக வெள்ளியாக அது கரன்சியாக அல்லது வேறொரு பாத்திரங்களாக பண்டமாக இப்படி ஏதாவது ஒரு பொருளாக இருக்கு பொருள் இல்லாம இப்ப ஏதாவது ஒரு இவருக்கு ஒரு அறிவு தெரியும் ஒரு அறிவு தெரியும் அந்த குரானு குரானுக்கு பகரமாக குரானை அந்த மாதிரி விலை கொடுத்து விற்கிறது அதாவது கூலி பேசி குரானை கற்றுக் கொடுப்பது என்பது கூடும் அப்படின்னு தெரியும் பதிலாக குரானை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒரு ஒருவர் பெரிய போனாங்க ஒரு வீட்டுல போய் ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க ஒரு வீட்டுல போய் சாப்பாடு கேட்டாங்க கொடுக்க மாட்டேன் அவங்க வந்து அந்த இடத்துல திரும்பவும் தங்கிட்டாங்க அந்த வீட்டுக்காரருக்கு தேவிகுட்டி போடிச்சு அவங்க வந்து இந்த இவங்கள்டேதாச்சும் தேல் கடிக்கு மருந்து இருக்குதா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க இந்த சகாபாட் அமீர் அந்த தளபதியா இருக்கிறோன்னு சொல்றாரு அப்படின்னா எங்க வீட்டு தலைவருக்கு தேல் கடிச்சு படிச்சு கொஞ்சம் வந்து வைத்தியம் செய்யுங்க அப்படின்னு முடியாது அப்படின்ட்டு நான் முதல்ல சாப்பாடு கட்டை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இப்ப வைத்தியம் செய்ய சொல்றீங்க முடியாது அப்படின்னு ஒண்ணு செய்யணும் நீங்க வேணா எங்களுக்கு கொஞ்சம் ஆடுகள் கொடுத்தால் நாங்க வந்து வைத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆடு கொடுக்கணும் எவ்வளவு ஆடு ஒரு பெரிய தொகை அதை கேட்டாங்க முப்பத்தி மூன்று ஆடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லது ஒன்பது ஆடுகள் அதிகமான ஆடுகளை அதுக்கு முதல்ல அவருக்கு தேல் கடிச்சிருந்து தெரியாத அளவுக்கு முதல்ல நல்லா இருந்தாரு பாரு அது மாதிரி ஆயிட்டாரு பேசப்பட்டபடி ஆடுகளை கொடுத்துட்டாரு கொண்டு வந்த ஆடுகளை வச்சுக்கிட்டு இப்ப யோசனை பண்றாங்க இந்த ஆடுகளை நம்ம சாப்பிடலாம சாப்பிட கூடாது பசி ஆட்டை அறுத்து சமைச்சு சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நம்ம குடுத்துட்டு குரானுக்கு பதிலா வாங்கிட்டு வந்திருக்கோம் சூரத்தில் பாத்தியா ஓதி விட்டுட்டு அதுக்கு பதிலா காசு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ஆட்டை வாங்கிட்டு வந்திருக்கும் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு அப்ப அந்த தளபதி அபிரா இருக்கிறவரே சொன்னார் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கிட்ட போய் மதீனாவுக்கு போன அப்படின்னால நபி அவர்கள்ட்ட இத பத்தி சொல்லி தீர்ப்பு கேட்காம நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மதினாவுக்கு வந்தாங்க ரசூல்லாய் சல்லா அலி செல்ல சொன்னாங்க சொன்னவன் ரசூல் அலே செல்ல சொன்னாங்க ரொம்ப நல்ல வேலை பங்கு கொடுத்த குறிப்பிடப்படுகின்றது நிகாசுற ஹதீஸ் சொன்ன இதுவெல்லாம் ஒரு மனிதர் சொல்லிக் கொடுத்து அதில் இருந்து ஊதியம் பெறலாம் என்பதை குரானை விட்டுவிட்டு அந்த காசை பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய முறையாக சொல்லப்பட்டது அதுக்கு பின்னால் அந்த கருத்து மாற்றப்பட்டது அப்படின்னு விளக்கம் சொல்லப்படுகின்றது அந்த சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆலிப் சாக்கள்லாம் இப்ப இருக்கலாத்து சொல்லி அவர் நிறைய பத்திரிகை எழுதுறதுதான் அதாவது அலிப் சாக்கெல்லாம் புராண வித்தட்டு சாப்பிட்டு அலிப் சாக்கல் புராண வித்தட்டு தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது இமாமாத்து செய்யறது இமாமா இருக்கிறாரு அவர் புராணம் ஓதராரு அதுக்கு பதிலாக அவருக்கு சம்பளம் கொடுக்கிறா புராண வித்துட்டு தான் இவர் சம்பளம் வாங்குறாரு அதே மாதிரி போதினர் வாங்கி சொல்றாரு அவரும் வந்து அல்லாவுடைய கலாம வித்துட்டு அதாவது தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்து விட்டு அதுக்கு பதிலாக கூலி வாங்கி சாப்பிடறாரு அவருக்கு சம்பளம் வாங்குறாரு ஹதீஸ் சொல்லி கொடுக்கிறாரு தரிசுகள் நடக்குற அரபி மதரசாக்கள் தரிசுகள் நடத்துறாங்க பதிலாக காசு வாங்குறது ஹராமாச்சு அப்படின்னா சொல்லி நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க என்ன இப்ப அந்த இந்த ஹதிஸை வச்சிக்கிட்டு வில்லு கொடுத்தாங்க பாருங்க வில்லு வந்து சலாஸ் அவருக்கு வில்லை பெற்றதின் காரணமாக வளையம் என்பதாக சொல்லி காட்டுறாங்களா அம்மாவுடைய வேதம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட ஹதீசு இந்த தேல் கொட்டிய இந்த ஹதீசு அதே போல நிகாக செய்து வைத்த அந்த ஹதீசு இதெல்லாம் இது போல பல ஹதீசுகள் இருக்கன இதெல்லாம் குரானை வந்து இப்படி கூலி பெற்றுக் கொண்டு சொல்லி ஆதாரமாக இருக்கின்றது பெரும்பாலான மூன்று மதுகபுகளிலும் குரானை தாலிம் செய்வதற்காக வேண்டி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லது அது சம்பந்தமான மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி கூலி பெறுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது ஜாயிஸ் என்பதாக தீர்ப்பளித்திருக்கின்றனர் அது இமாமத்தாக இருந்தாலும் சரி முதர் சரி பக்தி கற்றுக் கொடுப்பதற்காக காலத்துல சகாபாசருடைய காலத்துல பிறகு அதற்கு பின்னாலுடைய காலங்களில் எல்லாம் இந்த இமாமத்து பணிக்காக வேண்டியோ அல்லது நடத்துவதற்காக வேண்டியோ மஸ்தீனுக்காக வேண்டியோ சம்பளத்தை என்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவையை கவனித்து ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையோ அது பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவையோ அது ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவோ அவருக்கு பொருள் கொடுக்கப்படும் இது அரசாங்கத்தை கொடுக்கப்பட்டுக் கொண்டு இருந்தது இது எப்படியா துறைளமாக வந்த பின்னால எந்த வியாபாரம் செய்யக்கூடாது பி என்று வந்த பின்னால் நபி என்று அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பின்னால் அல்லாதினால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்னால் கொடுக்கப்பட்ட பின்னால் அந்த நுபுவத்து பிரச்சாரம் தான் தொழில் வேற எந்த தொழிலும் கிடையாது அதுதான் தொழில் அவர்களுக்கு அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் நபி அவருடைய ஜனாசா இருக்கும் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் பையப்பட்டதவர்களுக்கு இப்ப பையத்து செய்யப்பட்ட அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க கண்டிப்பா இருக்கிறார்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஜவுளி ஆபாரம் துணி ஆபாரம் தான் துணி மூட்டையை தூக்கி தலையில கடத்த போயிட்டு இருக்கிறார் சிந்தியா அவர்கள் வழியில உமர்ல எல்லாம் வர்றாங்க என்ன எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என் வீட்டுக்கு சம்பாதிக்க வேண்டியது இல்லையா எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சம்பாதிக்க வேண்டியது இல்லையா நான் வியாபாரம் செய்ய போறேன் அப்ப நீங்க இந்த மாதிரி மூட்டை தூக்கிட்டு வியாபாரம் பண்ண போயிட்டீங்கன்னு சொன்னா நாட்டு மக்கள் என்ன ஆகிறது ஆட்சி என்ன ஆகிறது என்ன அவர் போயிட்டார் இவர் வந்தார் மற்ற பெரிய சகாபாக்க ஆலோசனை செய்தார் இல்லாத இந்த மாதிரி அபு பக்தர் வியாபாரத்துக்கு போறாரு அவருக்கு அவருக்கு கனிபா பொறுப்பு நம்ம கொடுத்து பயிற்சி செஞ்சு வச்சிருக்கிறோம் இவரு பாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாரோ நாட்டு விஷயம் என்ன ஆகுறது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு மாதாத்திர வசிப்பான் ஏதாவது ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஒரு கூட்டம் போட்டு உடனே சம்பளத்தை நிர்ணயம் பண்ணாங்க நிர்ணயம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்க வியாபாரம்லாம் செய்யக்கூடாது வேலையை அரசு வேலையை வேலையை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து சொன்ன உடனே சித்தியல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது எவ்வளவு பொருள் தேவை என்பதாக அவர்கள் நிர்ணயம் செய்தார்களோ அதை விட குறைவாகவே பெற்றுக் கொண்டாங்க போதும் அப்படின்னு அதை கூட இன்னும் கொஞ்சம் நாள் காலம் செல்ல கூட குறைச்சு குறைச்சு வாங்கிட்டு அது வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் கொடுத்த காச ரொம்ப நெருக்கடியான அதாவது மிக குறைந்த அளவுக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும் அவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி அல்லது அரை ரொட்டி கால் ரொட்டி சாப்பிட்டாழும் இனிப்பு சாப்பிட்டு கொஞ்சம் இனிப்பு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு இனிப்பு செய்யறதுல அந்த காசு கிடையாது அப்படி இருந்தாங்க அது தப்பு பக்கியா இனிப்பு செய்யறதுல அந்த காசு கிடையாது அப்ப அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி ஒரு அந்த இனிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொகை சேர்ந்த உடனே இனிப்பு செஞ்சிட்டாங்க இனிப்பு செஞ்சு கணவருக்கு கொடுக்கறாங்க அபுபக்க சிதி கொடுத்தாங்க அது ஒரு நாள் இது ஏதுன்னு கேட்டாங்க இது நான் செஞ்சேன் உனக்கு காசு ஏது அப்படின்னு கேட்டாங்க நீங்க கொடுக்கக்கூடிய காசுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி இது நான் செஞ்சேன் அப்படியா அப்ப நம்ம வாங்குற சம்பளம் வந்து மிச்சமா போகுது போல தெரியுது அப்படின்னு நினை அப்படின்னு சொல்லி அப்படிங்குறதுல இருந்து உடனே அந்த அரசாங்க அதிகாரிக்கு யார் அந்த காசு கொடுக்கிறாரோ சம்பளம் பட்டுவாடா செய்யறாரோ அவருக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க அடுத்த மாசத்துல இருந்து என்னுடைய சம்பளத்தில் இவ்வளவு குறைத்து கொள்ளவும் சொன்னாங்க அதாவது சமுதாயத்தினுடைய வேலையை கவனிக்கக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி குரான் தாலீம் செய்ய குரானை கற்றுக் கொடுப்பது குரானுடைய குரான் சம்பந்தமான கல்வியை கற்றுக் கொடுப்பது சட்டங்களை கற்றுக் கொடுப்பது இமாமத்து செய்வது தரிசனம் நடத்துவது பார்த்து சொல்வது இதெல்லாம் சட்டங்களை சேர்ந்த விஷயம் மார்க்கத்தினுடைய ஒரு கூலியை பெற்றுக் கொள்வது கூட கூலி ஆகிறது ஆரம்ப காலத்தில் அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்டது இப்பொழுதும் சரி இதா இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அரசு ஹசானாவில் இருந்தால் அந்த பொருள் வழங்கப்பட சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் இப்ப இஸ்லாமிய அரசாங்கம் இல்ல அதனால பொதுமக்களிடம் இருந்து ஒரு பகுதியையும் ஒரு நிறுவனத்தை யார் நிர்வகிக்கின்றார்களோ இந்த பள்ளிவாசனை யார் நிர்வகிக்கின்றார்களோ அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்போ குரானை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அது சம்பந்தமான கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சம்பளம் பெற்றுக் கொள்வது ஆகுமாக்கப்பட்டு இது இமாமுடைய காலத்திலேயே தாபிய காலத்திலேயே அது முடிவு செய்யப்பட்டு விட்டது இந்த ஹரிசுகளை எல்லாம் வைத்து ஆயத்தை வைத்து அப்படி இல்லை சொன்னா சம்பளம் கொடுக்க கூடாது அப்படி குரானுக்கு குரான ஓதி கொடுத்துட்டு சம்பளம் கொடுத்தா அது வந்து ஹராப் ஆச்சு குரான விற்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா யாரும் குரான் ஓதி கொடுக்க வர மாட்டாங்க அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க உட்காந்துருப்போமா உங்களை மாதிரி நானே அவரை பண்ணி நான் போயிடுவேன் அப்புறம் இமாமத்தோ அல்லது தரிசோ அல்லது பாக சொல்றது ஆள் கிடைக்காது அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அணுஞ்சு போயிடுவோம் இல்லாமல் ஆகி போயிடும் இப்ப தீனை நிலை நிறுத்துவது கட்டாயம் ஒவ்வொரு மனித வாஜி முஸ்லிமான பணியை நிலை நிறுத்துவது சட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதர் மீது கட்டாய கடமை அதை நிறைவேற்றுவதற்காகவே யார் தயாராகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதருக்கு ஊதியம் கொடுப்பதும் ஜாயிஸ் என்பதாக ஆக்கி வைத்திருக்கிறார் இது புராண கற்றுக் கொடுக்கிறதுக்குதான் இல்லை கற்றுக் கொடுப்பதற்கு தான் சொன்ன குரான் ஓதுறதுக்கல்ல குரான் ஓதுறது இருக்குது பாருங்க இப்ப சில இறந்து பண்ணபுட்டுகள்லாம் குரான் ஓதுறாங்க முழுவது ஓதுறாங்க மற்ற இதுல ஓதுறாங்க பாத்தியா ஓதுறாங்க ஓதிட்டு காசு வாங்குறாங்க அது ஜாயிசு கிடையாது ஹராச்சு அது எல்லாம் இமாக்கள் எடுத்து அது ஹராம் குரானை ஓதிட்டு குரான் ஓதுனதுக்காக வேண்டி ஒரு தொகையை பேசிக்கிறாங்கன்னு வச்சிங்க பேசினா குரான் ஓதிடுறேன் ஒரு பத்து பேரை கூட்டு வர குரான் ஓதிடுறேன் எனக்கு ஒரு முந்நூறு ரூபாய் கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் பேசினாங்கன்னு சொன்னா அந்த தொகை ஹராமாச்சு சட்டாபித்தான் <Sanye> அதாவது <Sanye> ஈசால் சவாபுக்காக வேண்டி புராண ஓத வந்து அதை கத்தம் பண்றதெல்லாம் கூடாது இது பிக்க சட்டம் அதே சட்டம் தான் ஆனா பேடுதல் என்னவென்று சொன்னால் வாங்காமல் இருக்கிறதா பேருதல் பிறகு அந்த ஓதுவதற்காக ஏற்பாடு செய்கிறாரு அவர் என்ன செய்ய இப்ப நான் ஒரு ஆளை கூப்பிட்டு போத போறேன் போதை வைக்கிறேன்னு வச்சுக்க இது தேவையில்லாத விஷயம் இது புராண வந்து ஈசால் சவாபுக்காக வேண்டி ஒரு அஜித்த கூப்பிட்டு ஒரு மோதினார கூப்பிட்டு அல்லது யாராவது இருக்குது பாருங்க அது தேவையில்லாத விஷயம் காரணம் ஒவ்வொரு முஸ்லீமும் குரான் ஓத தெரிஞ்சிருக்கணும் குரான் அவர் தெரிஞ்சுன்னா கூப்பிட்டு சவாபுக்கம் அவர் என்ன மனப்பான்மையில ஓதுறாரு இவருக்கு அப்படி தெரியும் எப்படி ஓதுறாருன்னு தெரியாது எப்படி ஓதுறாருன்னு தெரியாது நீயத்த அவரவரே ஓதிக்கொள்வது நான் ஒரு ஈசான் சவாபுக்கு ஈசால் சவாப் செய்ய வேண்டும் என்று விரும்பினா நானே ஓதுறதுதான் நல்லது சிறந்தது எனக்குதான் அந்த மனப்பணம் என் வீட்டுல என்னுடைய குடும்பத்தாரில் போனாங்களோ அவங்க மேல அந்த அடிப்படையா விஷயம் தெரியாத ஆகி போயிடுச்சு சரி அப்படி ஓத தெரிஞ்சவங்க கூட அஜந்து அஜந்து கூப்பிட்டு ஓதனாதான் அது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு அமித்ஷாவை கூப்பிட்டு ஓதனா தான் அது ஓதுறதுன்னு அஜித்து கூப்பிடாம இப்படி ஓதுறது அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க இப்ப சட்டம் என்னன்னு கேட்டாக்கள் இப்ப உள்ள சட்டம் அடிப்படையில நிர்ணயம் செய்யாமல் பிறகு இவர் ஓதுகின்றார் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அந்த வீட்டுக்காரர் உரியவர் என்ன பண்றா ஹதியா என்ற அமைப்பில எண்ணத்துல எனக்குயானுக்கு வருக சொல்லாச்சு ஏன்னா நான் போய் பயன் செய்யறேன் அல்லாவுக்காக வேண்டியது மக்களுக்கு செய்தியை சொல்லுவதற்காக சொல்றோம் எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் பேசப்பட்ட அவரு உழைப்பையும் செலவு செய்து இதை நிறைவேற்றுவதற்கு ஹதியா கொடுப்பார் இவருக்கு வேறு வருமானங்கள் கொண்டு அவர் தன்னுடைய குடும்பத்தை ஓட்டக்கூடியவராக நடந்தக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிங்கிற காரணத்தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு தொகையை கொடுக்கும் அந்த தொகை ஒரு கணிசமான அவருடைய மதிப்புக்கு தக்கவாறு அவருடைய உழைப்புக்கு தக்கவாறு உள்ள ஹதியாவாக ஹதியான ஹதியானா இவருக்கு இவரு எவரை குடுக்குறாரோ அதை வாங்கிக்கிறது இப்ப எனக்கு ஒருத்தர் ஹதியா குடுக்கறாரு ஐம்பது ரூபாய் கொண்டு வந்து ஹதியா குடுக்குறாரு அதே தெரியுது ஹதியா வச்சுங்க அதெல்லாம் ஐம்பது ரூபாய் வாங்க முடியாது நூறு ரூபாய் கொடுத்தா தான் ஹதியா வாங்குவேன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் என்ன ஒருத்தர் பாத்தியா கூப்பிடுறாரு யாசின் ஓதுங்க ஜித் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நான் போய் யாசின்னு ஓகுறேன் அவரு ஒரு பத்து ரூபாய் ஹதியா குடுக்குறாரு அப்படின்னு ஹதியான்னு சொன்னா அவர் கொடுத்தது வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் அவ்வளவுதான் ஆனா அது கொடுக்கக்கூடியவர் என்ன பண்ண காலத்துல என்ன ஆயிடுச்சு கேட்டா கேட்கக்கூடிய சூழ்நிலையும் கூட இந்த கொடுக்கக்கூடியவர்களுடைய தாராளம் இல்லாத தன்மையின் காரணமாக தஞ்சத்தனத்தின் காரணமாக ஏற்பட்ட நிலை யாசின் காசு சொல்லிடுவாரு இப்ப ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் அப்படிங்கறதுல சாதாரணமான காசு அஞ்சு ரூபாய்க்கு தீ குடிக்க முடியும் இப்போ அவர் என்ன பண்ணா அந்த நிலைய சூழ்நிலையை தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தா என்ன வந்துருக்கு அது ஹத்தியான்னு சொல்லி கொடுக்க வேண்டியது ஆக ஓதக்கூடியவரும் அந்த பணத்துக்காக ஓதக்கூடாது அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் முன்னாலே கொடுக்கிறது அல்லது பின்னாலும் அடுத்த நாள் குடுக்கிறது முதல் நாளை கொடுத்துறது அஜித் நம்ம வீட்டுல நாளைக்கு வந்துருங்க இந்தாங்க ஆயிரம் ரூபாய் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன அவரு ஆயிரம் ரூபாய் முதல் நாளே கொடுத்துக்கிட்டேன் மொழி ஓதுவாங்கன்னு கூப்பிட்டா என்ன அது அதிக அவர் ரொம்ப அழகான முறையா போயிடுவது அவர் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை அவருக்கு மனசுல அது குருவூருக்கும் இருக்காது ஓதரவு இருக்கு இன்னும் சந்தோஷமாக செய்வார் அதை அவர் தன்னுடைய ஹதியாவை நிறைவேற்றுவார் இவர் ஹதியா முதல்ல கொடுத்து கூட அவரு ஹதியாவதுன்னு அதிகமா மன மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் நாட்டுல முழக்கத்துக்கு வரணும் இங்க பத்து பேர் இருபது பேர் கேட்டு என்ன பண்றது நிறைய பேர் கேட்கணும் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆனா இது மாதிரி சொல்லும் போது சண்டைக்கு வரவங்க இந்த அச்சத்தை வருமானத்தை சொல்லக்கூடிய ஆழம் நிறைய இருக்கிறாங்க நிறைய சொல்லி ஆனா சட்டம் எப்படிதான் சட்டத்தை சொல்லாமலேயே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா அது பலனே தர ஆக சட்டத்தின் மூலமாக மனிதர்களுக்கு எல்லா வகையினருக்கும் எல்லா தரப்பினருக்கும் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை தான் புகாக்கள் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் சட்டஹரா சொன்னா இப்ப நம்ம புராண ஓதி ஆனா அதே நேரத்துல இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனிக்கணும் ஒரு மதீனா இருக்கிறாரு ஒரு இமாமா இருக்கிறாரு தரிசு தரிசா இருக்காரு ஏதாவது ஒருத்தர் வரியமானவர் ஒரு ஆரியமா இருக்கிறாரு அவருக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான இப்போ இப்போ காலத்துல சூழ்நிலையில என்னென்ன பொருள்கள் தேவையோ அதை அவருக்கு எப்படி எல்லாம் நாம் கொடுக்கலாம் பொதுமக்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த வீட்டுல மோழிது வருவாங்க எந்த வீட்டுல பாத்தியா ஓடுவாங்கன்னு இவரு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல கூட்டத்துக்கு இவர் போவாரு ஏன்னா இவருக்கு ஏராளமான பொருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவருக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும் சட்டங்கள் சொல்லி விட்டுவிட்டு அற்பமானது அதே போன்று அல்லாஹுடைய ஆயத்தை என்னுடைய ஆயத்திற்கு பகரமாக ஆயத்துகளுக்கு பகரமாக அற்பமான பொருளை குறைவான அற்பமான பொருளை விலையை நீங்கள் வாங்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹால எச்சரிக்கை செய்வதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் அதை படிப்பனையாக சொல்லி காட்டுகின்றார் இந்த விஷயத்துல என்னையே சொல்லுகின்றார் உங்களுடன் இருக்கக்கூடிய வேதத்தை உண்மைப்படுத்துகின்ற நிலையில் நான் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள் நீங்கள் ஆகிட வேண்டாம் ஆயத்துகளுக்கு பகரமாக அற்பமான பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்னையே பயப்படுங்கள் என்னையே முதல்ல போன வாரம் சொன்ன ஆயத்தில் அல்லா தலியும் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு நான் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றேன் என்று அல்லாது கொள்ளுங்கள் அங்க சொன்னது முதல் ஆயத்துல இங்க வையாய பத்தபூன் பருகபூன் என்று சொன்னாலும் பயந்து கொள்ளுங்கள்னு அர்த்தம் செய்யணும் தமிழ்ல பத்த என்று சொன்னாலும் பயந்து கொள்ளுங்கள் அர்த்தம் செய்யணும் ஆனா நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க நிறைய வித்தியாசம் இருக்கு தக்குவா அப்படிங்கிறதுக்கு ஆரம்பல சொல்லி இருக்கு தாரிகள்கை காவல் ஆராய் முதலில் முத்தமே அப்படிங்கிற விளக்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு உதி சொன்னோம் பத்தபூன் அப்படிங்கிறது தக்குவாங்கிறது என்ன தக்குவா என்ற வேர் சொல்லில் இருந்து வந்தது பத்தப்பூன் அப்படிங்கிறது ரகுபத் என்ற வேர் சொல்லியில் இருந்து வந்தது பருகபூன் என்பது பருகபூன் என்பதை விட அதாவது ரகுபத் என்பதை விட தக்குவா என்பது அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த சொன்னது ரொம்ப உயர்ந்த சொல் இந்த தக்குவா என்பது வருவதற்கு பொதுவாக உங்க தக்குவா வேணும் அப்படின்னு சொல்ற சாதாரண பல வார்த்தைகள் இருக்கின்றன அந்த பயம் பயத்தினுடைய ஆரம்ப கட்டம் இருக்குது பாருங்க அதுக்கு பேர் பஜல் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு திடுக்கம் ஒரு மாதிரி திடுக்கம் திடீர்னு ஒரு இதுல வரும் கட்டாயமா இருக்கணிதன்பு அல்லாவுடைய அல்லாவுடைய பயம் இல்லாதவன் சரியான மோமீனா இருக்க முடியாது உண்மையான மோமீனா இருக்க முடியாது அப்பது கொஞ்சம் மேலே போனால் அதுக்கு பேரு ஹவு என்பது கொஞ்சம் மேலே போனால் அதுக்கு பேரு ஹஷியத்து இன்னொரு வார்த்தை ஹஷியத் இருக்கு அதுக்கும் பயம் நேரத்தில் என்பது சேர்ந்தது ஒரு மனிதர் ஈமான் கொண்டார் ஈமான் கொண்ட பின்னாலும் மார்க்கத்தினுடைய கல்விகளை எல்லாம் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்ட பின்னாலும் ஒரு விதமான பயம் வரும் கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போட்டு கல்லாதவர்களுக்கு இருக்காது நல்லாவுடைய பயம் அந்த கற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமா இந்த கற்ற கல்வியின் படிக்க அமல் செய்யக்கூடியவராக ஒருவர் இருந்தால் அவருக்கு என்பதோடு அவர் இருக்கின்றார் அவருக்கு ஒரு பயம் ஏற்படும் அந்த பயம் இருக்குது அதுக்கு ரகுபத் அதுக்கு மேல போனா போனாத் அதுக்கு மேல போனா ரகுபத் அதுக்கு மேல போன தப்புவாத்துக்குவதற்காக இருந்து போய் பார்க்கவுக்கு மேல வந்து இருக்கணும் ஹசியத்துக்கு மேல ரகுபத் இருக்கணும் ரகுபத்துக்கு மேல தப்பு அப்படியே என்னையே பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹத்தாட்டுகிறார் அந்த யூதர்களை அடுத்து அதே அடுத்து சொல்லுகிறான் நீங்கள் சத்தியத்தை அத்துடன் கலந்து விடாதீர்கள் சத்தியத்தை அசத்தியத்துடன் கலந்து விடாதீர்கள் என்று சொன்னால் சத்தியத்தை நீங்கள் மறைத்து மறைத்து விடுகின்றும் நீங்கள் தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில் சத்தியத்தை மறைத்து விடுகின்றீர்கள் என்பதாகவும் அல்லாஹா அவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு சத்தியத்தை அசத்தியத்தோடு அதாவது கலந்து ஒன்னா சேர்ந்து கலந்து எல்லாத்தையும் ஒன்னா செய்ய அப்படின்னு மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி செய்யாதீங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கையை செய்யல அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை சாதாரணமா நம்மள போ சொல்றது போல அல்ல கடுமையான உத்தரவு அது நீங்க அப்படி சத்தியத்தை அசத்தியத்துடன் கலக்கவே கூடாது கடந்த கடுமையான விளைவு ஏற்படும் தண்டனை ஏற்படும் என்பதை சில விஷயம் இருக்கும் அதை கொஞ்சம் அது கூட சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க மக்களுக்கு ஏன்னா காசு கிடைக்கும் அதே மாதிரி இது உண்மையான விஷயம் இருக்கு ஒரு பொய்யான விஷயம் இருக்கு அந்த பொய்யான விஷயத்தை உண்மையான விஷயத்தோடு கலந்து விட்டுருவாங்க இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் இந்த உண்மை உண்மை பொய் என்றுபாடு என்பதெல்லாம் எல்லாத்தையும் செய்யுங்க என்பதாக சொல்லுவார்கள் இவர்களும் செய்வார்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் எச்சரிக்கை செய்கின்றான் அசத்தியத்தோடு நீங்கள் கலந்து விடாதீர்கள் என்பதாக இது முதல்ல சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி சத்தியமான விஷயத்தை மறைத்து விடுகின்றீர்கள் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறது கிடையாது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது முதல்ல சொன்ன கருத்தின்படி இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஆயத்தாக இருந்தாலும் கூட பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட்டது எல்லா மக்களுக்கும் கூடிய கருத்து குறிப்பாக முஸ்லிம்களுக்கு உள்ளது நமக்கும் அல்லாத்தான சொல்லி காட்டுகின்றன ஹத்தி என்று எதை தெரு எது தெரிகின்றதோ அதை அப்படியே சொல்ல வேண்டும் அதுல அசத்தியத்தை கலந்து சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடாது வட்டி வாங்கறது ஹராமா அப்படின்னு ஒரு ஆலிசேட்டை கேக்குறாரு ஹராம்தான் வேற ஜெத்து இது இப்படி போய் அந்த ரூட்ல போய் அப்படி போய் இப்படி போய் ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு அவரு சொல்றாரு இப்படி இருந்தா என்ன ஜெத்தி இதெல்லாம் அப்படி வட்டி ஆகாதே அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து வேற நான் சொல்லக்கூடிய ரூட் வேற நான் சொல்லக்கூடிய முறையே வேற கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாருங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறாருன்னு வச்சுங்க இவர் என்ன பண்றாரு அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்த உடனே அவன் இருக்கலாம் ஒரு சமயம் அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் ரூபா உடைய பாக்கெட்ல விழுந்த உடனே ஒரு மாதிரி ஆயிரம் பயிர்ன ஆமா ஆச்சார் நீங்க சொல்றது சரிதான் அது வட்டி ஆகாது அப்படின்னு சொல்றாரு இப்ப அக்க வந்து பாத்தினோடு கலந்து சொல்லிடுறாரு அக்க பொருளை பெறுவதற்காகவே பொருளை பெற்றாரு பெற பெறல ஆனா சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து விட்டார் அப்படின்னு சொன்னா போச்சு ஏன்னா இப்ப அந்த மாதிரில கேக்குறவங்க குறுக்கு கேள்வி கேட்கறவங்க அசட்டு கேள்வி கேட்கறவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க கல்லுன்னு சொன்னா அல்லாதிருக்கான் ஹம்ரு அப்படிங்கறத ஹரா அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்றான் குரு அதுக்கு வெற கல்லு மது அப்படின்னு எல்லாம் சொல்றோம் அதான் சொல்றது கேக்குறாரு ஹம்ருனா எதுக்கு சொல்றது ஹம்ரு அப்படின்னு சொன்னா இந்த பழங்கள் அதாவது திராட்சை பழத்தை புளிக்க வச்சு அந்த சாரை எடுத்து அதை புளிக்க வச்சு அதை வரக்கூடியது திராட்சை பழத்தை புளிக்க வச்சா தானே ஹம்ரு அதுதானே கூடாதுங்க சட்டை எழுதி அதனால எது குழப்பம் கிடையாது இருக்கிறவங்க இந்த இருக்கக்கூடிய ஆரிக்கல அறகுறையா இருந்தாங்க என்ன பண்றாரு ஆமா அப்படித்தான் இருக்கலாம் சொல்லிட்டு இந்த சத்தியமான விஷயத்தோடு சட்டத்தை போட்டு எல்லாம் யாரும் உலகத்துல எந்த முடியும் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா சில அரசு ஆரம்பத்திலே சொல்றாங்க அப்பவே சொல்லி காட்டிட்டாங்க உலகத்துல பின்னால் பின்னால் ஒரு காலம் வரும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சில அரசு சொல்றாங்க பின்னால் நடக்கக்கூடிய இந்த காலத்துல இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை அதுல ஒரு அதிசல சிலதாரே சில பின்னால ஒரு காலப்புறம் என்னுடைய உமத்தினருக்கு ஒரு காலப்புறம் அவர்கள் மதுவை அருந்துவார்கள் மதுவுக்கு வேறொரு பெயரை வைத்து அருந்துவார்கள் கல்லுக்கு வேறொரு பெயரை வைத்து அதை குடிப்பார்கள் லஞ்சத்திற்கு வேறொரு பெயரை வைத்து அதை வாங்குவார்கள் வட்டிக்கு வேறொரு பெயரை வைத்து அதை உபயோகிப்பார்கள் என்பதாவது சிலதாரே சொல்றாங்க அப்படிதான் கல்லுக்கு வேறொரு பெயர் அதான் இன்னு அது ஒரு பெயரை வச்சுக்கலாம் அப்படி பேரை வச்சுக்கிட்டு இது வந்து அந்த ரசூல்லா சொன்ன குரான் சொல்லப்பட்ட அந்த பேர் அல்ல இது வேற பேரு அப்படின்னு உபயோகிக்கிறோம் அப்படி சொல்லக்கூடிய நம்மாவும் முஸ்லீம்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே வட்டிக்கு பேர் அந்த வட்டி வேற அது கந்து வட்டி ஒட்டிக்கு ரட்டியாக வட்டி வரலாம் மதுவுக்கு வேற ஒரு பேரு கல்லுக்கு கல்லுக்கு பேர் வச்சாத வச்சுக்கிறாங்க அதெல்லாம் குடிக்கிறது அதனால யாருமே குடிக்கலாம் அப்புறம் இன்னொரு இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க போதை வரக்கூடிய அளவு கொடுத்தா குடிச்சா தான் போதை இல்லாத அளவுக்கு குடிச்சா கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய போதை இல்லாத அளவு குறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சொட்டா இருந்தாலும் ரத்தம் ஹராம் அப்படின்னு சொன்னா ரத்தம் வந்து ஒரு சொட்டா இருந்தாலும் எது ஹராம் சொல்லப்பட்டு இருக்குதோ அதுல சின்ன அளவு குறைந்த அளவா இருந்தாலும் அது ஹராம் இப்படி எல்லாம் சத்தியத்தை அத்தோடு கலந்து செய்யக்கூடிய தன்மை மூவின் நிலத்தில் இருக்க கூடாது என்பதையும் எச்சரிக்கை செய்கின்ற சத்தியத்தை மறைக்கவும் கூடாது ஒருத்தர் கேட்கிறார் ஒரு விஷயத்தை பத்தி கேக்குறார் மார்க் ஜட்டாத்தை பற்றி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற ஒரு பெரிய ஆளு ஒரு பெரிய அரசியல்வாதி அல்லது பெரிய செல்வந்தர் பெரிய பணக்காரர் இந்த ஊர்லயே இந்த மெட்ராஸ் சிட்டிலேயே பெரிய பணக்காரர் அவர் கேட்கக்கூடிய விஷயம் தோரணை இருக்குது அது கரெக்டா சொல்லி ஆகணும் இல்லன்னு சொன்னா நம்ம பாட ஆபத்து ஆளே இருக்க முடியாது அது காலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிருதுன்னு வச்சுக்க இந்த மாதிரி நேரத்துல அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதாச்சும் மழுப்பி அந்த சத்தியத்தை மறைக்கக்கூடிய சத்தியத்தை சொல்லல அவர்கிட்ட அசத்தியத்தை கலந்து சொல்லல மறைக்கிறாரு மறைக்கிறாரு அது எனக்கு தெரியாது ஆஜர் அப்படின்றாரு தெரியாதுன்னே சொல்லிடுறாரு என்னங்க இந்த மாதிரி பேங்க்ல வட்டி வாங்கறதெல்லாம் கூடுமா கூடாதா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பெரிய ஆலிஷாட்டை கேட்டுங்க அப்படின்னு இவர் வழிபட்டுறாரு ஏன்னா கேக்குறவர்காரு பயங்கரமான ஆளு அதனால எப்படி சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க இப்போ சந்தியத்தை மறைச்சாருன்னு அர்த்தம் வாங்குறது வட்டி வாங்குறது ஹராம் இவங்க படிச்சிருக்காரு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அதை தெரிஞ்சதை ஆலிம் சாக்கு மட்டுமல்ல யாரா இருந்தாலும் சரி இங்க உட்காந்து இருக்கிறவங்க யாரா சரி அது ஹராம் வந்து சொல்ல கேள்வி அதை படிச்சு தெரிஞ்சாரு தெரிஞ்சிருக்கிறாரு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை அடுத்த குழு அது ஆலிம்சா தான் சொல்லணும் நீங்க ஆலிம்சாட்ட கேட்டுங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட வட்டி வாக்குறதும் தெரியும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார் ஒரு பெரிய பணக்காரரு தென்னிடத்துல அன்னைக்கு ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னால அதாவது எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அளவை வச்சிருக்கிறான் அந்த அளவை மீறித்தான் செய்யக்கூடாது அப்படின்னு நல்லா புறாண் அதாவது நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் அப்படின்னு சொல்றோம் அநியாயம்னால வரம்போடு அளவோடு ஒரு அளவு இருக்குது அதே போல வட்டி வாங்குறதுக்கு ஒரு அளவு இருக்குது அளவுக்கு மீறிதான் வாங்கக்கூடாதே தவிர அளவோடு வாங்கி கொள்ளலாம் அந்த அளவோடு வாங்குறதுக்கு பேர் தான் சதவிகிதம் அப்படின்னு வச்சிருக்கோம் ரெண்டு ஆறு சதவிகிதம் பத்து சதவிகிதம் அந்த மாதிரி அவரு சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அளவுக்கு தான் வாங்கி கொள்ள வேண்டுமே தவிர அதை விட அதிகமாக வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நல்லா சொல்றேன் தவிர வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லல அப்படிங்கிறாரு வாங்கவே கூடாது இப்ப அந்த மாதிரி கேட்கற ஒரு பயங்கரமான ஆளு அதனால இது எனக்கு தெரியாதுங்க வேற யார்கிட்டையும் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுக்கு நழுவ கூடாது தகுத்த மூல் ஹக்க ஹக்கை நீங்கள் மறைக்கிறீர்கள் அதான் இந்த ஆயத்து அவருக்குரியது யார் யார் மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு கூறியது சட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக யாராக இருந்தாலும் சரி அது எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி எவ்வளவு நஷ்டமானாலும் சரி உயிரே போனாலும் சரி எவ்வளவு பெரிய தீமை ஏற்பட்டாலும் சரி அது சொல்லித்தான் ஹக்க மறைக்கவே கூடாது அத யூதர்களுக்கு அல்லா தலா சொல்லுகின்றான் அவர் கேட்கறது சரிதான் அப்படின்னு தெரியுது இருக்கக்கூடிய விஷயம் ஹக்கான விஷயம் தான் மறைக்க கூடாது சொல்லி ஆகணும் கட்டாயமாக சொல்லி ஆகும் அல்லது தாய்மோன் நீங்கள் அறிந்தவர்களா இருக்கும் நிலைமையில் அப்படின்னு சொன்னா பல்வேறு விளக்கு சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லாஹான செய்கின்றான் வார்த்திலோடு கலக்க கூடாது எது சத்தியம் உண்மையான விஷயம் என்று இருக்கின்றதோ அந்த உண்மையை அப்படியே சொல்ல வேண்டும் சத்தியத்தை சத்தியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டும் அசத்தியத்தை அசத்தியம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு அதை சொல்ல வேண்டும் செயலாற்ற வேண்டும் ஹராமை ஹராம் என்று ஏற்றுக்கொண்டு செயலாற்ற வேண்டும் ஒரு மனிதர் எப்படி செய்யறாரு சொல்லியிருக்கிறேன் குரான் சிறப்பு குரானுடைய சிறப்புகள் பற்றி ஆரம்ப நேரத்தில் சொல்லும் போது சொல்லியிருக்கிறேன் குரானை வந்து புறாத இருக்கூடிய விஷயங்கள் வந்து ஹலாலே ஹலால் என்று ஏற்றும் கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்னமோ சிரிட்டு நம்பணும் முதல்ல அப்புறம் தான் செயல்படுத்தணும் இவருக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு சொன்னா இவரு செய்யறதுல அர்த்தம் இல்லை செய்யறதுடைய செயல் இருக்கின்றதே அதுவும் முழுமையான பலனை தராது அதே மாதிரி நம்ப வேண்டும் இது ஹராம் தான் அப்படின்னு நம்ப வேண்டும் அதெல்லாம் ஹராம்தான் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாரு ஹரா ஹராம கிடையாதுன்னு சொன்னாரு அப்ப ஈமான போச்சு குபருடைய நிலைக்கு வந்துட்டாரு அதனால்தான் குரானில் சொல்லப்பட்டே ஹலால் என்று நம்ப வேண்டும் ஹராமே ஹராலாலே சொல்லும் அவர்கள் குரானுடைய சிறப்புகளை எப்படி சொல்லுங்க நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது என்று நம்பி செயல்படுத்தியவர் அல்லாஹால தருகின்றார் அவருக்கு என்னென்னு சொல்லி காட்டுவதின் மூலமாக அல்லாஹால நமக்கும் எச்சரிக்கை செய்கின்றார் அல்லாஹ சொன்ன சத்தியமான விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கு சொல்லும் பொழுது அல்லது நாம் கடைபிடிக்கக்கூடிய நேரத்திலே சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து செயல்படக்கூடிய நிலையோ அல்லது அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய நிலையோ ஏற்பட்டு விடக்கூடாது சத்தியமான விஷயத்தை அதை அப்படியே சொல்ல வேண்டும் எது தெரிந்ததோ அந்த சத்தியமான விஷயங்களை அது மறைத்து விட அந்த சத்தியம் தெரிந்த பின்னால மறைத்த அது மிகப்பெரிய குற்றம் என்பதையும் அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் எனவே அல்லாஹத்தாலா சொல்லக்கூடிய சொல்லி இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆயத்துகளின் மூலமாக யூதர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக மூமினான மனிதர்களுக்கும் எச்சரிக்கை செய்கின்றார் هذه نام قدائب ان تذكرتا ہے اتغي ان اللہ توفیقين اللہ تعالیٰ نمانئے ورکم تدرول وناد وآخر دعوار الحمد للہ رب العالمين الحمد للہ رب العالمين اللہم صلی على سیدنا محمد وعلى آل سیدنا محمد وآلہ وسلم عليه ربنا آدنا في الدنيا حسنتا وفي الآخرت حسنتا وقنا عذابنا وصلی وسلم على رسول سیدنا محمد وآلہ وصحبه اجمعین والحمد للہ رب العالمين அலலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத் தவறானவர்கள் போக்கால் தீர்நிலை தடுமாற்றமில்லாமல் சிராத்துல் முஸ்தகிம் என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு மர்ஹோ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் மண்பகை அவர்களுடைய திருக்குர் ஆண் விரிவுரை வரிசையில் இதுவரை வெளியிடப்பட்ட சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்கரா சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹோத் சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராகத் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் அசுர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்கள் ஆகும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து